அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் ஒரு முறையில் திருக்குற்பாக்களின் பொருட்களை அறிந்து வருகிறோம் இயன்றவரையில் அறிந்து வருகிறோம் வெக்காமை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை ப்பொழுது சொல்லுகிறேன் வெகாமை என்பதனுடைய பொருள் பிறர் பொருளை கவர வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருத்தல் வெகுதல் என்றால் பிறர் பொருளை ஏதேனும் ஒரு வழியில் கவர்ந்து கொள்ள விரும்புதல் அதற்கு சொல் வெகாமை பிறர் பொருளை எண்ணத்தாலும் கூட கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வராமல் இருக்கும்படி செய்து கொள்வது சில எண்ணங்கள் வரும் ஆனால் கட்டுப்படுத்துகிற சக்தியும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை பயன்படுத்துறதில்லை நிறைய பேர் ஆகவே முயற்சி செய்து இது போன்ற தீய எண்ணங்களை நாம் முளையிலேயே கிள்ளி அறிந்து விட வேண்டும் அதுதான் இந்த அதிகாரத்தோட விஷயம் மற்றவங்களுடைய வளர்ச்சி பொருள் சிறப்புகளை கண்டு பொறாமை கொள்கிறதுங்கிறது அன்கல்ச்சர்டு அதாவது பண்படுத்தப்படாத மனதினுடைய தீய இயல்பு அது மாத்திரமில்லை பொறாமையினால் எப்படியாவது அதை கவரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறதே பெரிய தீய குணம் என்று திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துறார் முதல் குரலில் பார்த்தோம் நடுவையின்றி நண்பொருள் வெக்கின் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தர்மமான வழியில் அடைஞ்ச பொருளை நாம் அடையணும்னு ஆசைப்பட்டா எண்ணினால் அந்த எண்ணமே அவனுடைய குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தினுடைய செழிப்பை அழித்து உடனே நிறைய தப்ப செய்யும்படி செய்துவிடும் பாவத்தை அதிகமா பண்ணும்படி பண்ணிடும் ஆகையினால பண்ணக்கூடாதுங்கிற உணர்த்துறார் பிறர் பொருளை விரும்பினால் பெரும் கேடு வரும் அர்த்தம் அடுத்தது படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் ஒருத்தனுடைய சொத்துக்கு இன்னொருத்தன் உரியவன் கிடையாது அப்படிங்கிற தார்மிக் திங்கிங் அறச்சிந்தனை அற்ற தன்மைக்கு தார்மிக் திங்கிங் இல்லாம அதுக்கு பயப்படுகிறவர்கள் அதாவது தார்மிக் திங்கிங் இருக்கிறவன் பயப்படுவான் அப்படி அறச்சிந்தனையற்ற தன்மைக்கு வெட்கப்பட்டு பயப்படுகின்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி தர்மம் இல்லாத சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாதப்பா அப்படின்னு நினைக்கிறவர்கள் அந்த இன்னொருத்தனுடைய பொருளை கவர்றதுனால அடையறதுனால வர்ற விளைவுகள் எல்லாம் பயனெல்லாம் நினைச்சு பார்த்து பெரியவங்கள்லாம் பழிக்கக்கூடிய தப்பான செயல்கள் மட்டமான செயல்கள் இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள் சொன்னார் பழியும் துயரும் வெகுதலால் விளையும் எனவே படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் அப்படின்னு இந்த ரெண்டாவது குரலுக்கு அர்த்தம் பார்த்தோம் மூணாவது குரல் சிற்றின்பம் வெக்கி அரணல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் பெரிய இன்பத்தை மேலான சுகத்தை விரும்புகிறவர்கள் உயர்ந்த சுகத்தை நிலையான சுகத்தை விரும்புகின்றவர்கள் இந்த சின்ன சுகத்தை தர்மத்துக்கு விரோதமான காரியங்கள் அறத்துக்கு புறம்பான செயல்களை எல்லாம் செய்யவே மாட்டார்கள் அப்படின்னு இந்த மூணாவது குரலில் உபதேசம் பண்ணினார் இனி நாலாவது குரல்லிருந்து இருக்கக்கூடிய சாரத்தை நாளைக்கு சொல்கிறேன் இந்தளவில் இந்த வெஹ்காமையினுடைய சாரத்தை மூனே மூணு குரல்ல மாற்றம்தான் சொன்னேன் செய்கிறேன் தொடர்ந்து நாளைக்கு இன்னும் மீதமுள்ள குரட்பாக்களுடைய சாரத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்